நற்றினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் நம்ம நெல்லிக்காய் பூண்டு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் நெல்லிக்காய் கால் கிலோ பூண்டு அரை கப் தக்காளி அரை கப் வெங்காயம் அரை கப் புளி ஏலுமி சம்பள சைஸ் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் ரெண்டு மஞ்சப்படி அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் மூணு ஸ்பூன் உப்பு ருசிக்கு எ் தேவையானளவு கருவேப்பிலை சிறிது அளவு கொத்தமல்லி சிறிது அளவு செய்முறை அதெல்லாம் நம்ம வந்து கொட்டை அது கட் பண்ணி வச்சிடலாம் வெங்காயம் பொடியா கட் பண்ணிக்கலாம் தக்காளி பொடியா கட் பண்ணிப்போம் பூண்டு தோல் உரிச்சு வச்சிடலாம் புளிய கரைச்சி வச்சுடுவோம் ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் மணல் வச்சுருவோம் மணல் காஞ்சதும் எண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுடலாம் வெந்தயம் போட்டுடுவோம் பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுடலாம் நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு பொறிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதக்கிட்டு இந்த நெல்லிக்காய் போட்டு இன்னைக்கி வச்சுக்கலாம் நெல்லிக்காயும் போட்டு நல்லா வந்த எண்ணெயிலையும் வதைக்கிப்போம் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி கொஞ்சம் டாஸ் பண்ணி விட்டுட்டு இந்த புளி கரைச்சல் ஊத்தி நல்லா கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு மஞ்சள் பிடி மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி கலந்து விட்டுடலாம் நல்ல ராஸ் மல் போட்டு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ராஸ் மல் நல்லா கொதிச்சு வெந்த உடனே கடைசியா கொத்தமல்லி தழி போட்டுட்டு கொஞ்சம் பச்சை கருப்பை கருவேப்பிலையும் கிள்ளி போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பாபா அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி நெல்லிக்காய் பூண்டு குழம்பு தயார் இது எல்லாத்துக்கும் தொட்டுக்கும் வச்சுக்கலாம் சாப்பாடுக்கும் போட்டு சாப்பிடலாம் சூப்பரா பாருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு உங்களே மீண்டும் சந்திப்போம்